மங்கள் சொன்ன அறிவார் போலிருந்து சித்தாந்தத்தை கோரல் ராமானுஜருடைய வம்சத்தில் பேரு அவங்க ஒரு கால வந்து என்ன ஆசிரம் பெரிய ஆசிரமா இருக்கே பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அத்வைதத்தை போதியுங்கள் அப்படிங்கிறார் இதன் பொருள் வேத ஆகமங்கள் வேத வேதாந்த ஆகம புராண இதிகாசங்கள் அனைத்தும் சொன்ன பொருள் எடுத்துக் கூறுகின்ற வஸ்துவின் மெய்மெய் அறிவார்போல் இருந்து உண்மையை தெரிந்தவர்கள் போல் இருந்து கொண்டு வேத அபேதம் சாதிக்கும் இஷ்டாத்வேத சித்தாந்தமாய் சக்கியாதி பட்சத்தை சத்யாதி பேசிக்கொண்டிருக்கும் அந்த இந்த பக்கத்தை விட்டுடும் அடுத்து பற்றி வச்சுக்கொண்டோம் பெரும்னுக்கும் வாரியு பெரும் பேய்களுக்கும் கூழ் வழங்குங்கள் அப்படின்னா அதில் இந்த விஷ்டாத்வைதம் அப்படின்னு சொன்னால் அத்வைதம் என்ன ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் விஷ்டாத்வைதம் இளனோடு கூடி ரெண்டுட்டு இருக்கிறது என்று ஒரு வியாக்கியானம் பண்ண ராமான அப்படின்னு சொன்னார் சரி அந்த காலத்துக்கு அது பிடித்த மாதிரி இருந்தது வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அத்வேதில் பிடித்தமில்லை பிடித்தமில்லாத பண்டிதர் போட்டத்துக்கு போய் பிடிச்சு போச்சது பிடிச்சிக்கிட்டாங்க அதாவது என்ன அதுக்கு அர்த்தம்னா இறைவனுடைய அருகில் இருப்பது ரெண்டு இல்லாமல் பகுதியிலே இருக்கிறது ஆனால் இஷ்டம் அதோடு கூடி ரெண்டு இடம் இருக்கிறது ரெண்டு தான் ஆனாலும் அபேதமாக இருக்கிறது ரெண்டு ரெண்டுலேயும் அபேதம் அப்படின்னு அவங்க ஒரு வியாக்கியானம் பண்ணார் அப்படி என்ன சாகித்யமுத்தின்னு பேர் அதுக்கு அந்த எந்த உபாசனா தெய்வமோ அவர்கள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவிலே அருகிலேயே இருப்பது பிரிவில்லாமல் இருப்பது பால்வு நீர் போல என்று வச்சுக்கோங்க அதுபோல் அபேதமாக இருக்காது ஆனாலும் அபேதமல்ல பால் நீர் கலந்தால் பிரிச்சிடலாம் அப்படி போல விசிஷ்டம் பண்ணால் கூடியதுன்னு அர்த்தம் ரெண்டு இருக்கிறது இ அருகில் இருப்பது எருகே ரெண்டு லட்டு அருகிலே இருப்பது அப்படின்னு அர்த்தம் சாய்சமுத்தியம் பேர் சாரவோ சாயுவ சாரூபம் சாருபம் வரைக்கும் பிறப்புட்டு அது பிறப்பு பிறகு எப்போ பிறப்பு எப்படி போகணும்னா பிள்ளைய காலத்தில் அது உபாதி ஒடுங்கும் ஒடுங்கும் போது இவர்களும் விதியை முத்தி அது வரைக்கும் அருகிலே இருந்து பயமாசம் கொண்டு இருக்கிறது தான் பயமாசம் ராஜாவுக்கு நெருங்கி இருக்கிற வேண்டிய மந்திரி அவர் என்ன சுதந்திரமாக இருக்க முடியுமா அவங்க கோச்சுக்கிறாங்க ராஜாக்கள் போய் ஜெயிலில் போடுறாங்கிறாங்க ஜெயிலையும் போட்டிருக்காங்க அப்படி மந்திரி எல்லா போட்டிருக்காங்க போட்டுருவாங்க இந்த புலவர்கள் அப்படித்தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பான் அப்படி ஜெயில் போட்டிருக்கு புலவத்துக்கன் காலத்தில் புகழேந்தியெல்லாம் ஜெயில் போட்டிருக்கார் கம்பரை துரத்திருக்காரு அவர் அப்புறம் மீண்டும் வந்திருக்கார் ரெண்டு பேரும் சண்டையும் போட்டிருக்காரு சாவம் போட்டிருக்காங்க அதில் நெருங்கி இருக்கலாம் ஆனால் ஆபத்தும் உண்டு அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்கே இகழ்வேந்தர் சேர்ந்து விளையாண்டார் அது ராஜாவுக்கும் பொருந்தும் சாமானிய மக்களும் கூட பொருந்தும் எல்லாரும் பொருந்தும் அது அதனால் பகவான்கிட்ட நெருங்கியிருந்தாலும் துக்கம்தான் தூரமாக இருந்தாலும் துக்கம்தான் பயமும் ஆசை இருக்கு தான் செய்யும் எப்போ உபாதி ஒன்று இருந்தாலே அது உபாதிக்குள்ள லட்சணங்கள் பேதம் இருக்குதான் செய்யும் ஒவ்வொரு உபாதிக்கும் இன்னொரு உபாதிக்கும் பேதம் இருக்குதான் செய்யும் எல்லாத்துலையும் ஒத்து போக மாட்டாங்க சிலதை ஒற்றி போனால் சில பல வெற்றி போக மாட்டாங்க இல்லை பல வற்றி போனால் சில ஊற்றி போக மாட்டாங்க நூற்றுக்கு நூறு அபேதம் இருக்க முடியாது அப்படியா அப்படி இதெல்லாம் உபாதியினால் வர்றதுனால சாப்பாடு கிரகம் உண்டு துக்கம் உண்டு பயம் உண்டு சுகமும் உண்டு எல்லாம் உண்டு என்ன வெளியில் பார்க்குறவங்களுக்கு மிக சுகமாக இருக்கானு ஒரு பாவனை இருக்கும் உள்ள ஒரே குழப்பமாகதான் இருக்கும் பேரிடத்தில் வேலை செஞ்ச மாதிரி இருந்தேன் பேரிடத்தில் வேலை செஞ்சால் வருமானம் நிறைய இருக்கு மதிப்பு இருக்குதுன்னு தான் செய்யும் ஆனால் பயந்து தான் இருக்கு நாங்கள் அப்படிதான் இன்னும் பேர் இதுக்கு அப்படிப்பட்ட வந்தாக இந்த விளக்கம் சொல்லுங்க நீ ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க அத்யது வாருங்க சாட்சியாக இருங்க ரெண்டாவது இருந்தாலும் உங்களுக்கு பயமாக வரும் ரெண்டு பண்ணுங்க நீங்கள் எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம் சொல்லுங்கோ அப்படின்னு கருத்துப்டுற வரைக்கும் சாட்சியா இருக்கிறேன் சாட்சியாக இருக்கும்போது அதோட லாப நட்சத்தில எனக்கு பங்கு கிடையாது உதயாசீனம் உதயாசீனத்தின் காரணமாக ஆத்மா ஆனந்தம் வெளிப்படும் அது நிசானந்தம் பெரும் அதான் சூதூக்கத்திலிருந்து விடுபட்டில்லை ஆகவே சாட்சி பாவனை சர்வசாட்சி பாவனை எல்லாம் இருக்கிறதுனால எதை கூடணுமோ அது பிரியும் எது பிரிஞ்சிருக்கோ அது கூடும் சில சமயங்களில் அப்போ இருக்கிறதுனால கர்மத்துக்கு ஏடாக கூடி பெறுது எந்த ஐமான எனக்கு இல்லை நான் முற்றிலும் விடுபட்டவனாக இருக்கிறேன் நான் சச்சிதான் ஆனந்த நித்தியம் போடுறேன் இந்த நிச்சயம் இதை ஞானம்னு அது வந்த பிறகு இந்த மூன்று உலகங்களும் இதை அகப்பருவத்தில் மெத்தியா போச்சு மித்தியா போனதுனால எந்த உலகத்துக்கும் போ நிச்சயம் வரவே அந்த மனசுக்கு ஞான மனசுக்கு விளக்கம் பெற்ற அந்த அத்வைத ஞானம் பெற்ற அந்த மனதுக்கு எதிலே ஆசை வராது இதுலயும் பயம் வராது இப்போ என்ன இருக்கும் அமைதி தான் இருக்கும் எதை கேட்டாலும் அமைதியும் வந்துடும் எப்போ அமைதியே விவகாரமா சரி அதுக்கும் சாட்சி லாபமாக சரி சிப்பிட்டாங்களாம் சரி போட்டாங்களாம் சரி எல்லாம் சாட்சி சிற சாட்சி அப்படிங்கிற நிச்சயம் வரும்போது அவங்கள சஞ்சலம் இருக்கிறதே இல்லை அமைதியே இருக்கு ரெண்டாவது இருந்தால் தான் பயமாக சொல்லாம் அவ்வளோசே கிடையாது இப்போ இருக்க அது வசூம் இல்லை தோற்றம் மாத்திரம் காலை ஜலம் போல் கிளிஞ்சி வெள்ளி போல் பழகி பாவம் தோற்றம் அது எதுவரைக்கும் இருக்கும் அது எதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் போதே உதாசீனம் அது இல்லாமல் போன என்ன இருந்தால் என்ன அனில சீனம் எதுவும் போட்டும் என்ன காலை ஜலம் தோட்டம் தோட்டம் ஆசை இல்லையே தண்ணி குடினு ஆசை இருக்கா காலத்துல எ நான் பானை வரு அது வரைக்கும் ஆர்வத்துல நான் எனது பானை குறைஞ்சிரும் சேலத்துக்கு நீங்க போயிட்டே இருந்தாக்க குமார குறைஞ்சிக்கிட்டே வந்துரும் போகாம இங்கே உக்காந்து போற போறேன்னாலும் குறைய போறது அது போல நான் பிரம்மஸ்வரன் இவர் சொல்லிக்கிட்டே நடக்க போறது இல்லை அபிமானத்தை அந்த அபிமானத்தை அங்க பிடிச்சுக்கணும் அகிஷானத்தை பிடிச்சிக்கணும் அபிமான இருக்கணும் அபிமானம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அதனால் அதிஷ்டானத்தில் அபிமானம் வைக்க வைக்க ஆரோக்கியத்தில் அபிமானம் குறஞ்சிக்கிட்டே வந்துடும் குறைய குறைய நாமரூபத்திலே ஆக்கிரகம் போனதுனால பயமாசி குறஞ்சிக்கிட்டே வந்து ஒரு காலத்து முற்றிலும் இல்லாமல் போயிடும் இதுதான் அத்வைதம் ஞானம் பண்ணி போயிடும் இது ஒரு நாள் என்னால் வந்துடுது இல்லை ரெண்டு கால நேற்றையோட அபியாசம் பண்ணணும் அப்படி பண்ணக்கூடிய வழிமுறைகள் தான் வேதாந்தம் சொல்லுது நான் முக்கியம் அதனால் இஷ்டாத்ய ஒரு கால வருவார்கள் ஆனால் உனக்கு அத்வை உதயத்தை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுங்க உதவசீரம்தான் விவகாரத்தில் உதாசனம் வந்துடும் சரி இப்படி இருக்கா முன்ன இருந்தா அந்த தீவிர ஆக்கிரகம் இருக்காதுன்னு நல்லா தெரியும் அவன் மற்றவங்களும் சொல்லலாம் முன்னெல்லாம் ஆக்கிரமா இருந்தாலே ஒன்றும் காணமே விட்டுட்டியா ஒன்று காணும் அப்படிங்கிற பிறர் சொல்லக்கூடிய நிலையில் வெளிப்பாடு உண்டு சுத்த பிரம்மதி தொல்லை செவியின் உணவாக உணவான சத்த பிரம்மின் ரோதம் சளப்பே தனக்கும் வாரி ரேம் அவதாரியை ஓம் எண்ணம் சேர்த்துக்கணும் ஓம் எண்ணம் சத்தமே பிரம்மம் என்று கூறும் வாதிகளை கூறல் இந்த அத்வைதம் படித்தாலும் கூட அனுபவத்துக்கு போகும்போது பல தலைகள் பல கொள்கைகள் குறுக்க வரும் அதில் ஓம்கார் உபாசனை ஒரு உபாசனை சொல்லப்படுது அது விசாரசாகரத்தில் மத்திய அதிகாரி ஓம்கார் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு அதுவே பிரதானம் நினைக்கப்படாது என்பதை சொல்றார் அடிப்பட்ட கருத்து உணர்ந்து இருந்தாலும் கூட அடைவதற்கான உபாசன மார்க்கம் ஓம்கார் உபாசனும் ஒரு கூட்டம் இருக்கு அதுவும் சரியில்லை அடிப்பட்டவர் விளக்கம் சொல்லுங்கள் என்பதை இந்த வாழ்வு சொல்ற முதன்பொருள் சுத்த பிரம்மம் அது நிற்க மாயை அதன் காரியங்களான சர்வத்திற்கும் உள்ள அசுத்தம் இல்லாமல் அதற்கு வேறான சுத்த பிரம் இருக்கவும் முப்பத்தி அஞ்சு தத்துவம் அசுத்தங்கள் பரமானந்த அத்வைதமான இலக்கணங்களை புரிந்து விருதுக்கு எல்லாம் பிரிதி ஆகியிருப்பது பிரமம் இனிப்பெல்லாம் இலக்கணங்கள் யாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க தொல்லை செவியன் இந்த காது ஓட்டைய காது இருக்கு நீ ஓட்ட பண்ணியதில்லை காதே ஓட்டதான் தொலையோடு கூடிய காதிற்கு உணவான விஷயமா இருக்கின்ற சத்த பிரம்மம் அதாவது ஓம் சத்தமே பிரம்மஸ்வரூபம் ஓம் என்பதே பிரம்மத்துக்கு உருவம் என்று சொல்லுவார்கள் அவர்கள் என்று ஓதம் என்பதாக கூறுகின்ற சலப்பே தனக்கும் பொய்பெய்க்கும் வாரியர் கூழ் வழங்குங்கள் சொல்லுங்கள் நீங்க அத்வைதம் படிச்சிருக்கீங்க அனுபவத்துக்கு போக ஆசைப்படுறீங்க எழுத்துக்கள் ஓம் என்று பெயர் திருச்சி சம்மாரம் என்று அதற்கு அர்த்தம் குவியிறது குவியிறது மூடிகிறது இது அந்த வாயிலேயே நமக்கு அடையாளம் சொல்லுது உற்பத்தி நிலைப்பு அழிவு சொல்லத்தான் செய்யுது இருந்தாலும் இதெல்லாம் காலபிரமத்தினுடைய சம்பந்தங்கள் பிரம்மத்துக்கு அதெல்லாம் கிடையாது காலபிரமத்துல சிடி சம்பாரம் எல்லாம் உண்டையோடைய சுத்த பருவத்துக்கு கிடையாது அதனால ஆரம்பத்தில் தெரிஞ்சு கொண்டு காலபிரமில் தெரிந்து கொண்டு காலபருவத்துக்கு அடிஷ்டானமாக பிரம்மத்தையும் கை கொள்ளுங்கள் அந்த பிரம பாவனையே கொண்டு நீங்கள் உங்களை அரிஷாசி கோடத்தினை அதில் அபேதப்படுத்தி ஞானத்தேடுங்கள் என்று இப்படி அத்வை ஞானத்தை உதவி செய்யுங்கள் ஓமகார உபாசனை செய்வர்களுக்கு இவ்வளவு சொல்லுங்கள் அதுதான் கூழ் வார்ப்பீங்க அவனுங்களுக்கு என்று சொல்லப்படும் பணியப்படுவாருள்ளிருக்கும் பாராதே மணியை துலக்கி கிணிகிண வரும்பே தனக்கும் மனித பள்ளி மூலமும் அத்வேதானந்த விளக்க வரையும் முப்பது அத்தியாயம் கூழ் வார்ப்பு கூழ் என்பது அத்யஞானந்தான் பக்குவம் உள்ளவர்கள் அந்த அபக்குகளுக்கு முடிந்து வரை செய்யலாம் என்று அந்த முந்த அதிகாரிகள் மத்தியமன் தீவிர தீவிரம் சொல்லக்கூடிய அதிகாரிகள்லாம் செஞ்ச பிறகு இப்போது தினம் வரிசையாக சத்த பிரம்மத்தை வாசிக்கிறவர்களுக்கும் அது சொல்லப்பட்டது இனி பூஜைகர்கள் சிவபூஜை சாலக்கிராம வைத்து கல்லை செய்வார் விஷ்ணு பூஜை இதெல்லாம் செய்வார் உண்டு அவர்களுக்கும் உதயம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்வார் அவதை வெளியில் செய்யும் விக்கிரக பூசையைக் குரல் இதெல்லாம் குரல் பணியப்படுவார் உள்ளிருக்கும் மனோவாக்கு காயங்களால் வாழ்த்தி வணங்குவர் ஹதயத்தில் இளங்கும் பரதேவதையை மேலான தெய்வத்தை பாராது ஆராய்ந்து அறியமாட்டாமல் மணியை துளக்கி பூஜை மணியை விளக்கி கிணு கிண என கின்கின் என்று வரும் பேதனைக்கும் சத்தம் வரும்படி ஆட்டுகின்ற பேய்களுக்கும் வாரியர் கூழ் வழங்க சில பேர்கள் சிவபத்தீச்சை பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு ஒரு ப போட்டியில் பூஜை போட்டின்னு வச்சுக்கிட்டு எங்கள் பணத்தை வீட்டு போவாங்க வீட்டிலேயே வச்சு செய்வாங்க காலையில் எழுந்த உடனே முதல்ல குளிச்சு போட்டு அதுதான் வேலை வாங்களுக்கு வரிசையாக பரப்புவாங்க கடம்பரை போனால் பரப்பி சிவலிங்கம் நல்லது வில்வம் நல்லது உத்ராட்சம் வச்சுக்கிட்டு படிக்கலங்குண்டு வச்சுக்குவாங்க சில பேர்கள் பூஜை பண்ணுவோம் இங்கே விட குரு கொஞ்சம் வரும்போது முன்னே ரெண்டு பேர் வந்துட்டு காலம் போயிட்டான் செத்து போயிட்டான் உங்களுக்கு வேலை காலம் அப்படி அவங்களுக்கு அதுதான் செய்யற தவறில் அதுதான் முடிவு வேற எந்த இதை விட வேற செய்வையில் நினைக்கக்கூடாதுங்கிறாங்க ஆரம்பி மார்க்கிடிக்கணும் பெருமையாக புரிஞ்ச நிலைய கொல்லப்படாது என்பதை உபதேசம் பண்ணுங்க நீங்க சாதனம் என்பது இந்த பாட்டினுடைய கருத்து சசுவை அத்வைத பாவனை இருக்கணும் கிரியை செய்யலாம் எப்போ வேதாந்தத்தில் பாவாத்வைதம் கிரி அத்வைதம் சொல்லப்படுற சொல்லி இருக்க பாவனையை அத்வைதமாக இருக்கணும் கிரியையில் துவைதம்தான் இருக்கணும் கிரியில் அத்வைதம் பார்த்து பாவனையில் துவைதம் பார்க்குறது தான் இப்போ இருக்கு எல்லாமே கிரியையில் அஜயதம் பார்க்குறாங்க எல்லா ஏக்க வேணும் தான்ப்பா எல்லா சீருதான் அப்படிங்கிறாங்க நம்பளை கும்பிட ஒன்று தான் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்படி கிரியையில் அத்யதம் பார்க்குறப்ப பாவனையில் பேதம்தான் இருக்குது துவைதம்தான் இருக்குது அவர் ராகுதேசம் வர்றாங்க வருது இல்லை அப்போ பேதம் தானது பாவனையிலேசம் இருக்குன்னா கிரியையில அத்தியும் பண்றான் பண்றாங்க எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான் சொன்னாக்கேசம் இல்லாம அமைதியா இருக்கணும் இல்ல காரணமே சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ கிரியையிலையும் அத்தியதம் பாக்குறவங்க பாவனையில துவேஷம் தான் இருக்கு அடைகிறாங்க எல்லா இடம் அப்படித்தான் எந்தெந்த காலத்துல எங்க செய்யணும் அப்படி இப்படி செஞ்சிடணும் பூசனை பூசனை அது சகல பொருளும் பூஜை பண்றோம் அது சகல பொருளும் மையும் அறிகின்ற தன்னையும் அதிர்ஷ்ட பொருள் பொருள் அரிதமையும் ஈசனையை வேற வேற அறி அறிவு எல்லா பொருள்களும் மாயா மாயா காரியங்கள் அதிர்ஷ்ட செய்த பிரம்மம் என்று நினைக்கணும் போலே பல சொல்லி நாளற்கரிய முத்தியினும் தானும் சிவனும் பாசமும் என் சைவ பேம்பே அவதை சைவ சித்தாந்த பட்சம் கூறல் தன்பொருள் ஞானம் போலே பல சொல்லி தத்துவ ஞானிகளைப் போன்று தத்துவங்கள் முப்பத்தாறு எனவும் தொண்ணூத்தி அஞ்சு கூறுவராய் நாடற்கு அறிய முத்தியினும் மனோவாக்கால் அறிய அருமையாயிருக்கின்ற மோட்ச காலத்திலும் தானும் சிவனும் பாசமும் என் தேகாபிமானியான சிவனும் ஜீவனும் ஈஸ்வரனும் அஞ்ஞானமும் இருக்கும் என்று எம்பும் இருக்க சத்தியமா இருக்கன்னு வச்சுக்கணும் சைவ பேய்க்கும் வாரில் சைவ சமையர்கள் ஆகிய பேய்களுக்கும் கூழ் வழங்குங்கள் சைவ சமயர்கள் வந்தாங்க இங்கே வச்சுக்கணும் வச்சாக்க அவங்களுக்கும் உத்தியாசம் பண்ணணுங்க ஏன்னா அவங்க ஜெகஜீவபுரம் அதாவது ஈஸ்வரனும் ஜீவனும் உலகம் மூணும் சத்தியம்னு சொல்லுது அவன் தத்துவங்கள் வேதாந்த மாதிரி முப்பத்தாறு தத்துவம் தொண்ணூற்றாறுன்னு சொல்லுவாங்க சொல்லி மூணு சத்தியம்தான் அப்படிங்கிறது ஐயா மூணு சத்தியமாக இருக்க முடியுமா என்று கேட்டால் ஒன்று ஆதார சத்தியம் ரெண்டு ஆதீய சத்தியம் வாங்கும் ஆதாராதய பா சம்பந்தம் அதாவது தொட்டில் தொட்டில் குழந்தை தொட்டில் ஆதாரம் குழந்தை ஆதாயம் என்று சொல்வது அப்படி போல ஈஸ்வரன் ஆதாரமா இருக்கிற சத்தியம் இந்த ஜீவனம் அந்த மாய் அஞ்ஞானமும் உலகம் மாய மாயா கரும அஞ்ஞானமும் உலகமும் ஆதயம் அது ஆசிரிய சத்தியமும் இப்படி வேதாந்தத்தை நேரடியாக ஒத்துக்கொள்ள வெக்கப்பட்டுக்கிட்டு குழப்பிட்டு இருக்கிறது அவங்களுக்கு வேலை செய்வோம் வைஷ்ணவெல்லாம் இதுதான் ஏன் குழப்புறாங்கன்னா வேதாந்தத்தை உடனே ஒத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க அப்ப அவங்களும் மதிப்பு அதனால அது வரணும் நாம ஒரு கொள்கை வச்சுக்கிறோமே அப்படின்னு ஒரு அப்படி தனித்தன்மை இருக்கணும் இல்லை என்ன ஜீவன் அதிஷானத்தினுடைய பாவனை இருக்கு இல்லை நான் பெருசுங்கிற பாவனை இருக்கு இல்லையா அரசியல்வாதிகள் பாருங்க அவங்க சொல்றதுதான் இவங்களும் சொல்லுவாங்க ஆனாலும் மாத்தியம் சொல்லுவாங்க எனக்கு பெருமாறு பண்ணும் அப்ப நல்ல காரியம் செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க எதிர்ப்பு தான் பண்ணுவாங்க எதிர் பண்ணாதான் இவங்களுக்கு தனித்தன்மையும் கிடைக்கும் அதுக்காக தான் அப்படி போல எல்லா மதவாதிகளும் அத்தியத குர்த்த ஆதாரமாக கொண்டு தான் மதத்தை அமைக்கிறாங்க அகச்சமைகள் புரட்சமைகள் எல்லாமே ஆனாலும் இவங்க அத்தியதான் ஆதாரம் ஒத்துக்க மாட்டாங்க மதிப்பில் அவங்களுக்கு மதிப்பில்லாம் எங்க கருத்து தான் முக்கியமான கருத்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சாதிக்கிறது அப்படி சாதிக்கக்கூடிய அவர்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் சொல்லப்படுது பதினாலில் தோன்றியும் தோன்றாத பெரியார்தம் என்னும் பாரீரே இம்பு போட்டுக்கணும் அங்கே தோ இல்ல தா போட்டுக்கணும் அதை அடிச்சிடணும் அந்த கொண்டி அடிச்சிடணும் எந்த பக்கம் அந்த பக்கம் தான் மட்டும் வச்சுக்கணும் அவர் நிர்குணோபாசகரை கோரல் துரியாதீதம் பதினாலில் அஞ்ஞான பூமி ஏழு ஞானபூமி ஏழு ஆக பதினாலில் கடைசி பூமி ஆகிய பதினான்காவது துரியாதீதம் துரியாதீதமாகிய பதினான்காவதான அவஸ்தான ரூப நிருபிக்கர் சமாதியில் தோன்றி அபரோட்சமாய் விளங்குவதாயும் எவர்க்கும் வேறான பேதவாதிகளுக்கு தோன்றாத கோடி ஜென்மங்களில் முயன்றாலும் வெளிப்படாத பெரியார் தம்மை பெரிதுக்கெல்லாம் பெரிதாகிய பிரமத்தை நான் என்று அகிமானித்து தியானிக்கின்றகரான பேய்களுக்கும் கூழ் வழங்குங்கள் அஞ்ஞானபும் ஏழு ஞானபும் ஏழு ஆக பதினாறில் கடைசி பூமியாகிய பதினான்காவது துரியாதியதமம் அதாவது அஞ்ஞான பூமிகள் ஏழு பீஜ ஜாக்கரம் ஜாக்கரம் மகாஜாக்கரம் கனவு கனவு ஜாக்கரம் சொப்பன ஜாக்கரம் அது ஜாக்க சொப்பனம் சுடுத்து என்று ஏழு பூமிகள் அதே மாதிரி ஞானபூமிகள் சுவேச்சை விசாரணை தனுமானசி சத்வாப்தி அசம்சக்தி பதார்த்த பகன துரியகாமி துரியகாமிங்கிறது தான் துரியாதீத்தம் சொல்லதுண்டு துரியம் சொல்லும் அப்படியே விஜயம் அடைஞ்சிட்டா துரியாதிதவனு பேர் இப்படி ஏழு பூமிகள் கடைசி பூமி இருக்கு அதுதான் அத்வைத அவசான நெருங்குணத்தாமதும் பேரு அந்த பாவனை அபியாசம் பண்ணணும் நிற்குணோபாசகர்கள் வதந்திகள் தான் ஆனாலும் அவர்களுக்கு இந்த உபாசனையிலே தீவிரமாக மன செலுத்துகிறாங்க அது கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ நாம் நிற்குண அஷ்டோத்திரம் அதெல்லாம் சேத்த தான் ஆனாலும் அது ஜபம் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவோம் சொல்லப்போ நான் அகர்த்தன் நான் அசங்கன் எப்படி சொல்லிட்டே இருந்தால் வாசனை யாருமே அவளிய விசாரம் இருக்காது ஞானம் வராது ஏத்தலாம் அது நல்லது தான் அது சித்தாந்தம்னு வச்சுக்கூடாது என்ன செய்யணும் நித்தியாசனம் பண்ணணும் நான் நீக்கி நீக்கி அபியாசம் பண்ணி பழகணும் இந்த ஓரளவுக்கு நிற்கணும் உபாசனம் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுடைய அது சித்தாந்தம் அல்ல பிறகு நித்தியாசனம் செய்யணும் அது புறம் அகம் ரெண்டு பிரிவு புறத்தைய எல்லா நாமரூபங்கள் நீக்கி பார்த்தா பிரம்மந்தான் இருக்கிறது அப்புறம் அகத்திய அப்படித்தான் எல்லாவது எண்ணங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மந்தான் என்று புறம் உள்ளும் புறமும் பிரம்மந்தான் இருக்கிறது என்று இந்த நீச்சாதன் செய்த பிறகு அது வானமானது ஒழுங்கும் அது செயல் சமாஜின்னு பேருக்கும் அப்புறம் அதுக்கு விட்டு அப்புறம் அத்வைத பாவனாரோகம் அத்வைத அவசர ரோபோன்னு படிக்கிறவன் சொல்லப்பட்டு அதை பயிலாம நான் பெரும் சிறுவன் நான் அகர்த்தன் அப்போதா இதுமன் இருக்கிறே இது கூடாது என்று அவன் சொல்லுங்க அப்படின்னு இந்த பாடல நிற்கிறோம் நீங்கள் விசாரம் பண்ண சொல்லுங்க பெருவாய் கொண்டு மென்று மன விகாரங்க முத்தி பெறும் பிடக பே கும்பாரே அவதாரியை புத்த மதத்தை குரல் இதன்பொருள் வெறுவாய்கொண்டு மென்று மனவிகாரம் கொண்டு வெற்றுவாயை கொண்டு மெல்லுகின்றதைப் போன்று விஞ்ஞானமய கோஷத்தை மாத்திரம் ஆன்மாவென கூறி சிலபிதற்றி சிலவற்றை திரும்ப திரும்ப பேசி பெறுவாரென்றி அழியக்கூடிய பொருளற்ற சூனியத்தை முத்தி பெறும் மோட்சமாய் அடைகின்ற பிடக பேய்க்கும் வாரீர் புத்தர்களான பெய்களுக்கும் கூழ்வர்கள் அதாவது புத்தர் வந்தாங்க வச்சுக்கோங்க அந்த ஆசிரம் பார்த்து புத்தர் வந்தாங்க அப்போ அவர்களுக்கும் இதை சொல்லுங்க அவர்கள் என்ன பண்றாங்க புத்தம் வந்த கொள்கையே கடவுளை பற்றி சிந்திக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆத்மா பற்றி சிந்திக்கணும் ஆத்மா எது புத்தி தான் ஆத்மா ஏனென்றால் நிச்சயம் செய்தால் ஒவ்வொரு காரியம் பண்றோம் அதனால நிச்சயம் தன்மையுடைய புத்தியே ஆத்மா என்பது கொள்கை புத்திர காலத்தில் அப்படித்தான் பிரச்சாரம் பண்ணார் அவர் ஆனாலும் இந்த புத்தியை ஆத்மாவாக கொண்டு நீங்கள் ஆசைகளால் விடுவர்களானால் முத்தி கிடையலாம் அது தவிர முத்தி கிடையாது என்று இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணார் அந்த காலத்தை பிடிச்சது எல்லாம் சேர்ந்தாங்க புத்தமாக தான் அந்த காலத்தில் குழப்பமான உள்ள காலம்தான் யக்ஞாதி கர்மங்களில் தீவிரமாக இருந்த காலம் அது ஆடுகள் வெட்டத்தான் யத்தில் சாப்பிட்றது தான் இந்த பிராமண அதிகம் அதிகம் இப்போ இந்த குருக்கள் அதிகமெல்லாம் நிறைய சாப்பிட்றது தான் ராஜாக்கள் போற அதில் பூந்துட்டாங்க என்ன யக்ஞம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம் மறு ஜென்மத்தை அது மேல் லோகத்தை ஆசை பிடிச்சுக்கிட்டேன் பிடிச்சிக்கிட்டேன்னா நிறைய ஆடு கட்டி சாப்பிட்றதுதான் இல்லை தட்சணா வாங்கி போகிறது தான் இப்படிலாம் இருந்த காலம் அது ஆண்டவனுக்கு பொறுக்காமல் அவதாரம் புத்தாவதாரம் வந்தது அதில் அதுதான் சொல்றாரு சொர்க்கத்துக்கு போகிறதும் சரி முத்தி அடையணும் சொர்க்கமெல்லாம் வேண்டாம் அப்புறம் என்ன செய்யணும் கடவுளை பற்றி சிந்தனை பண்ண வேண்டாம் ஆத்மா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம் ஆத்மா புத்தி தான் ஆகவே புத்தியோடு புத்திக்கு எட்டிய வரைக்கும் பார்த்தமுன்னா புத்தி சக்தினால தெரியது என்ன கர்மத்தையெல்லாம் விட்டாக்க ஆசையெல்லாம் விட்டி பண்ணால் அமைதியடையது மனசு அது மனசு அமைதி அடையும் அப்போ புத்தி சக்தியானது நிச்சயம் செய்து உங்களுக்கு முக்கியம் கொடுக்கும் இது தவிர வேறு கிடையாது பல ஜென்மங்களில் நீங்கள் வாசனைகள் சம்பாத்தி வாசனைலாம் போயிடும் ஆகவே புத்தி ஆத்மான்னு நம்புங்கள் என் இப்படி உத்தேசம் பண்ணார் அது அந்த காலத்து எடுத்தது என் இருக்கு இருக்கு இருந்தாலும் அது பரவலாப்பாங்க பசி எடுத்துக்கிட்டுன்னா எதுவும் தெரியாது அரிசியெல்லாம் அறிய மாட்டாங்க எது கழிச்சா சாப்பிடுவாங்க வழி தெரியல இருக்கு இதெல்லாம் ஏன் விடுவாய் புத்திதா பாத்மா சொல்லும் போய் பிடிக்கும் அதுதான் செத்து போறவனுக்கு ஒரு சமாளி பிடிச்சிடும் ஏன்பா சாப்பிடற சாப்பிட உனக்கு என்ன கஷ்டம் தானே நான் மாத்தி விடுறேன் நீ வா அப்படின்னு சொல்லுங்க வந்துடும் அவ்வளோதான் அடி போல் அவரெல்லாம் போகபாத்திர மூழ்கி தேகாத்மா புத்தியை உடையவராகி அதில் சளி செத்து போற இருக்காங்க முழுமையான ஆதரவு இல்லைன்னாலும் கூட இது சிறந்த கொள்கைங்கிற உலகப்பட வேக சொல்லியிருக்கேன் இன்னும் ஆயுஷங்கராலே சாபிக்கப்பட்டது அது இஷ்டா துவய்தம் துவைதம் எல்லாம் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அத்வீதத்துக்கு ஒரு தனியிடம் உண்டு அதான் சிறந்த இடமென்று உலகம்பூற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து இது ஆனால் அவர்கள் அப்படி இல்லை அது ஒத்துக்கிறது இல்லை அவங்க அவர்களுக்கு அந்த கடுமையான பக்தி மார்க்கம்தான் அது கூட எங்கள் சாமி எங்கள் குடும்பமறை தான் உடையவழியே அதெல்லாம் கிடையாது என்ன கொடி கூட அவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு மரியாதை இருக்குது அவ்வளோதானுடைய அது ஒரு சிறந்த கொள்கைங்கிறதுக்காக மரியாதை இல்லை காலப்போக்கில் ஒரு ஏற்றம் உண்டு பகற்காலத்தில் சில பேர்களுக்கும் ஏற்றம் உண்டு இரவு கால சில பேர் உண்டு யாருக்கு செடனுக்கு ஏமாத்துக்கிறவர்களுக்கும் விபஞ்சாரிகளுக்கும் இரவுகளும் உகந்தது பகற்காலம் நல்லவர்களுக்கும் தொழில் பண்ணுறவர்களுக்கும் வியாபாரம் வந்து உகந்தது இப்போ காலம் சாயம் பண்ணும் ஒவ்வொருவருக்கும் போலாம் அவர்களுடைய சகாயம் பண்ணதுக்கு காரணம் இந்த காலத்தில் அவங்களுக்கு எடுப்பு இருக்குது செல்லுது எந்த நாட்டில் அவங்களுக்கு தான் ஏற்றம் கொடுக்குறாங்க சலுகை தர்றாங்க மற்றவங்க கிடையாது இல்லை இதுக்கெல்லாம் கிடையாது அது என்ன காலம் தான் வித்தியாசம் இவங்க சமைச்சு தான் வித்தியாசம் யாருன்னா ஆகவே அப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட அதே காற்று இப்படி சொல்லுங்கள் அவ கேட்டாலும் கேட்காட்டா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் நெஞ்சிர்திட நினை நினைந்த பெண் பொன் மலர்ந்த விருதாளில் நல்ல வருள் புகடுவாரும் முப்பத்தூராத்தியாயம் தோத்திரமாகிய குணலை வாழ்த்து குணலைன்னு சொன்னால் ஆடி பாடி கைதட்டி பாடுறது பார்த்துறதுன்னு அர்த்தம் அது இந்த நம்ம சம்பிரதாயத்தில் மலைவாசிகள் என்றைக்கும் செய்கிறாங்க அது கோயம்புத்தூரில் விவேகா ராமகிருஷ்ண விவேகானந்தர் மகாணில் போயிருக்கும்போது அந்த நீலகிரி மலைவாசிகள் வந்திருந்தவங்க அங்கே அப்படி தான் ஆடிப்பாடி குதிக்கிறாங்க இங்கே நம்மக்கெல்லாம் அப்படி செய்கிறது இல்லை இங்கே கூட ஹரே கிருஷ்ண இயக்கமெல்லாம் குதிக்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள சம்பிரதாயம் இருக்குங்கிறது இதிலேயே பார்க்கலாம் இதாக குணலைன்னு பேர் அவத பரிசுத்தனான சர்க்குருநாதன் தன்னை அடைந்த அடியாறுகளுக்கு அருள் புரிய அவர்கள் வாழ்த்தினர் எனமலன் கருணையாய் அடங்கிடவும் விமலா தேசிகர் கிருவையினால் கருணாமூர்த்தியாய் வந்தடைந்த அடைந்தவர் யாவரும் சுபானுபவம் பெறவும் நெஞ்சு இறந்திடும் மனமானது தூளத்தன்மை அழிந்ததை நினைந்தபின் அறிந்த அடியார்கள் அனைவரும் பொன் மலர்ந்த இரு தாளின் பொற்றாமரை மலர்வதொப்ப இரண்டு திருவடிகளில் உண்டான நல்ல அருள் நலமிகுந்த அருள் பிரசாதத்தை நினைந்து உளம் அகிழவே புகழுவார் மனத்தில் உண்டான சந்தோஷத்தால் தோத்திரம் செயலானார் நாதர் சுருமானந்த சுவாமிகளை தஞ்சமடைந்த அனைவருக்கும் ஞான வந்திருஷம் அப்படி ஞானம் வந்த பிறகு அவர்கள் ஆடி பாடி வாழ்த்து கூறுகிறாங்க சொல்லப்படுது அப்படி ஒரு சாமர்த்தியம் அவருக்கு சொல்லப்படுது பின்னால் இந்த புறமதத்திர்கள் அகச்சமர்த்தினர் அவளுக்கு ஞானம் வந்ததாக சொல்லப்படுது அது எல்லாருக்கும் முடியாது திருஞான சம்பந்த சுவாமி கல்யாணம் முடிந்தது பிறகு ஒரு ஜோதி தெரிஞ்சது என் ஜோதியில் எல்லோரும் அனுப்பிட்டார் கடைசியில் ஒரு பெண் தேங்கி தேங்கி நின்னாலாம் ஏன் நான் நான் வீட்டு தூரமாக இருக்கேன் கல்யாணம் எட்டு பார்க்கலான்னு வந்தேன்னார் சரி நீயும் போ ஜோதியில் கலந்து பெருநூறு விகரம் இல்லை போ அப்படின்னார் எல்லாமான பிறகு ஒரு மனைவி கைப்பிடிச்சிக்கிட்டு ஜோதி கலந்து ஜோதி மறைஞ்சி போச்சான் எல்லோரும் கேள்வாச்சி போயிட்டானா பாருங்கள் கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் கேலாசி போயிட்டாங்கன்னா எவ்வளோ புண்ணியம் இருக்குது அந்த புண்ணு இல்லைன்னா எல்லாம் போக முடியுமா அந்த பெண் கூட போயிடுச்சு கதைகளும் போயிட்டாங்க அதான் சிவப்பிரபாசாமி நாலு நானிமாரில் பாடுவார் நான் என்ன அந்த கல்யாணத்துக்கு போய் போயிருப்பேனா கைலாசுக்கு வரல என்ன அப்படிங்கிற அப்படி ஒரு எல்லாரையும் கொண்டு போகக்கூடிய சாமர்த்தியிருக்கு பாருங்க இது பக்தி மார்க்கத்தில் ஞான மார்த்து எல்லாேருக்கும் ஒரு சம்பாத கொடுத்தாராம் அப்படிங்கிறது அடியால் உணர்ந்து பாடி மகிழான்னு சொல்லப்படும் அவதாரியை வரிசையா சொல்லும் தந்தமை பாடீரே செய்ய கருணையை பாடிரே எல்லோரும் சொல்லிக் அவருடைய கருணையினாலே எல்லாரும் ஞானமடைந்தோம் எல்லாரும் பாடுங்கள் என்பது அவதாரியை சங்கற்ப வ மனத்தை மாற்றி ஆட்கொள்ள கிருவையை நினைந்து பாடுவோம் என்று ஆரம்பித்து நூல் முடியும் வரை பாடி ஆடி வாழ்த்தினர் என நாலஞ்சு பாடலுக்குதான் அவதாரிக லட்சணத்துக்கு வர அவதாரி லட்சணம் இல்லை பொறுப்பு லட்சணம் அவதாரிக லட்சணம் பொருள் பாவோ இடை நூல்பாடு பாவின் நூல் மத்தியில் ஊடு நூல் இருப்பது போல ஒரு துணி என்ன ஒரே நூல் தான் ஒன்று பாவ நூலாக இருக்கும் ஒன்று ஓட நூலாக இருக்கும் இல்லை துணி ஆகாது அதுக்கு இடையிலே மாறி மாறி வந்ததுனால துணியாக வடிவமைக்குது அப்படி போல் சிந்தையினர் பதைப்பூ அற மனத்தின் நூல் சங்கற்ப விகற்பமான பதறுதல் நீங்கும்படியாக அந்த நூலானது ஒழுங்காக செய்து துணியாக மாதிரி மனமானது அமை அடைந்தது அதற்கு குருனார் தான் காரணம் வந்த பராபரனார் எழுந்தர்களே பரமாயும் அபரமாயும் உள்ள குருபாரார் குருபரார் சேவடி தந்தமையை பாடி திருவடிகளை அபயமாக கொடுத்து ரச்சித்தமையை புகழ்ந்து பாடீர்களாக உலக துன்பங்களிலிருந்து விடுபடு செய்யும்படி செய்தவர் அந்த புகழ்ந்து பாட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது பாடுவீர்களாக செய்ய கருணையை பாடி அழகிய பெரும் திருவையை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய விசாரமான திருவை மைத்திரி கருணை மீது பேச்சு சொல்லக்கூடிய ஞான குணங்களை பற்றி எல்லோருக்கும் அறிவிக்கணும் என்று கொடுத்திருக்கார் அதனால அவரை பற்றி புகழ்ந்து பாடணும் அதை தவிர வேறு நன்றி சொல்ல முடியாது மற்ற குருமார்களானா பணம் கொடுத்தா வாங்கிட்டு போயிருவாங்க இவர் பணம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு இப்ப என்ன செய்யணும் புகழணும் அந்த புகழமும் அவர் விரும்புறதும் இல்லை இப்ப ஏன் புகழணும் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்காக புகழ் அந்த நன்றி கடன் அதுதான் ஆகவே எல்லோரும் நீங்கள் பாடுங்கள் அப்படி வெளிப்படுத்துங்கிறவங்க நன்றியை நீங்கள் பற்ற அனுபவத்தை கூறுங்கள் என்று இந்த பாட்டில் எல்லோரும் கலந்து பேச்சு கொண்டதாகவும் அதன் பிறகு வரிசையாக அத்தியாய முடிவு வரைக்கும் சொல்வதாக எண்ணப்படுது மீட்ட விரையினை பாடீரே விளம்பியதொன்றென்று பாடீரே நாட்டவருளினை பாடீரே ஞான வினோதனை பாடீரே அதன் பொருள் மீட்ட விரையினை பாடிர் சம்சார பந்தத்திலிருந்து விளக்கிய சாமர்த்தியத்தை புகழ்ந்து பாடுங்கள் விளம்பியது ஒன்று என்று பாடிர் உபதேசித்தது ஒரு பொருளே நானா என்பது இல்லை என்று அருளியது புகழ்ந்து பாடுங்கள் நாட்டு அருளினைப் பாடீர் கிருபாதிஷ்டி வைத்த கருணையை புகழ்ந்து பாடுங்கள் ஞான வினோதனையும் பாடியீர் அகண்டாகார விருத்தியையும் போட்டு பாடுங்கள் இங்கே அந்த சாமி எழுதியிருக்கிறது ஞானத்தையே சொல்லியும் நினைந்தும் காலங்கழிப்பவரான குருநாதனே பாடுங்கிறார் ஏற்கனவே குருநாதர் உத்தரவு போட்டிருக்கார் ஞானவதை கூப்பிட்டு நீ போய் அஞ்சனை வெற்றி கொண்டு வான்னு சொல்லியிருக்கார் அப்போ குருநாதர் வேறு அஞ்சன் வேறு ஆச்சு இல்லை ஞானவரும் ஆச்சு இருக்கும்போது இங்கே வந்து குருநாதன் சொன்னேன் என்ன அர்த்தம் ஆக குருநாதருக்கும் ஞானவது வித்தியாசியாமையே வரையழுத்திருக்கார் அகண்டாகார விருத்தி எனக்கு அது பலமுறை சொல்லியிருக்கு அது அகண்டாகார விருத்தியும் உண்மை தொகை கொண்டு அதையும் பாடுங்கள் அதுதான் முக்கியமாக பாடணும் அதுதான் த ஞான விட தலைவர் ஞான விட படகு படைச்சிருக்கு இல்லை வந்திருக்கு அதில் எனக்கு ஒருநாதர் படைச்சிருக்காது ஆகவே அது பொருந்தாது இப்ப என்ன அகண்டாகார விருத்தியையும் பாடுங்கள் அர்த்தரே என்னுயருண்டமை பாடீரே தன்னை அழித்தமை பாடி தத்துவநாதனை பாடீரேன் பொருள் என்னை ஒழித்தமை பாடி தூளாதி என்ன தூளை மூணு தேகம் வச்சுக்கணும் தூளாதி தேகாபிமானத்தை நீக்கிய தன்மையைப் போர்ந்து பாடுங்கள் என் உயிர் உண்மையை பாடிர் ஜீவன் என்கின்ற அபிமானத்தை நாசமாக்கிய பெருமையைப் போலந்து பாடிய தன்னை அளித்தமையை பாடிர் சச்சிதானந்தம் ஆகிய தனது நமக்கு அளித்த பெருமையைப் போர்ந்து பாடுங்கள் தத்துவநாதனை பாடீர் உண்மையை உபதேசித்த சர்க்குருநாதனை பாடுங்கள் இவ்வளவுக்கும் அந்த குருநாதருடைய கருணைதான் காரணம் அவர் சிசியர்களுடைய பக்குவம் அறிந்து உபதேசம் செய்திருக்கார் அதில் பக்குவம் இல்லாதவர்கள் பக்குவம் படுத்தி உத்தேசம் பண்ணியிருக்கார் அவளை சாமர்த்திய அவருக்கு முதிர்ந்த முத்தளைக்காய நல்லா படுத்துரும் அது புகோட போட வேண்டியது இல்லை இலசாக இருக்கிறது பக்குவிலும் புகைப்பட் ஆகணும் புகை போட்டால் படுத்துடும் அப்படி போல பக்குவகளுக்கு ஞானம் கொடுக்கறது இயல்பு அது எல்லா குருமாரும் அப்படித்தான் அப்பக்குவிகளுக்கு கூட பக்குவம் பண்ணி கொடுக்கறது புகைப்பட்டு கொடுக்குறாரு அப்படிப்பட்டு சாமிர்த்தி ஒரு கொண்டு ஆகவே அப்படிப்பட்ட கொண்டு அதிலே புகழ்ந்து பாடுங்கள் என்பது கருத்து துணி நின்ற சுடர்வையம்ன்ன பாடீரே தானினமை பாடீரேன் பொருள் துண்ணி நிறைந்து நெருக்கமாகவும் பூர்ணமாகவும் ஒழியாது என்ற நீங்காததும் நிலை பெற்றதுமான சுரூபானந்த சுடர் ஆனந்த சுயம்பரகாத சுரூபமானது ஆத்மா பூர்ணமாக இருக்கிறது அதோடு விட்டு விட்டு இல்லை நெருக்கமாக இருக்கிறது நீங்காமல் இருக்கிறது நிலை பெற்றதாக இருக்கிறது அது கோடியும் இல்லை ஆனந்தோடியமாக இருக்கிறது அதோட அது சுயம்பிரகாசம் இன்னொரு பிரகாசத்தை வாங்கி செயல்படுத்தவில்லை சொப்பனத்தில் பார்க்கலாம் சொப்பனத்தில் ஒரு பிரகாசம் தோற்றித்தான் விவகாரங்கள் காண்கிறோம் அதுதான் சுயம்பிரகாசம் பேர் நம்முடைய ஆத்மாவுடைய பிரகாசம் சொப்பனத்தில் நல்லா பார்க்கலாம் ஒரு விளக்கமாக வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சத்தில் நடக்கும் சினிமா தேர்தலை எப்படி காட்சிகள் நடக்கின்றனவோ ஒரு வெளிச்சத்தில் அப்படி போனது சொப்பனம் அதெல்லாம் அவங்க சிந்தனை பண்ணி பார்க்கணும் அதுதான் ஆர்த்த பிரகாசம் அது சுயம்பிரகாசம் அது இன்னொன்று வாங்கி அந்த பிரகாசம் உண்டாக்குறதில்லை அப்படிப்பட்ட சுயம்பிரகாசம் அங்குறது சொப்பனத்தில் பார்க்கலாம் அது மனதின் எண்ணக்கூட்டங்களை வைத்து வாசனா பிரகாரம் போகிறது வாசனைகள் இருக்கின்றனவே அது இந்த ஜென்ம வாசனைகள் பெரும்பாலும் இருக்கும் சில சில வாசனைகள் முன்ஜென்மத்துல வரும் அதுக்கு என்ன அடையாளம் பறக்கிற மாதிரியும் செத்து போகிற மாதிரியும் காணதுன்னா முனிஜன்ம வாசனை பேர் அதுக்கு இந்த ஜென்ம வாசனைகள் அங்கே போனது போனது இதெல்லாம் நடக்குது இந்த ஜன்மாசனு பேர் இது சில சமயங்களில் அந்த மாதிரி வரும் பல சமயங்களில் இந்த ஜென்ம வாசனை அதிகமாக வரும் அதோட ஜல கண்டது கேட்டது அப்படியே வர்றதில்லை மாறிதான் வரும் அது கற்பனையாக எத்தனையோ புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த மனதுக்கு உண்டு எவ்வித பரிணாம யோகத்தை உடையது மாயை மாயின் அம்சம் எது மனசு அம்சத்துக்கு எல்லா தன்மையும் உண்டு மனதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாயை தெரிஞ்சுக்கிட்டதாக அர்த்தம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோல் பதம் நல்லா கொழம்பு ஒரு சொட்டு கொழம்பு தான் பதம் அப்படி போல் மாயை பற்றி தெரிஞ்சுக்கணுமெண்ணா மாயாக்காரி மாயை பஞ்சபூ தெரிஞ்சுக்கணுமென்னு சொன்னால் மனதை அழைச்சி அரைச்சி பண்ணால் தெரிஞ்சுக்கணும் மனது அதனுடைய அம்சமானதுனால எல்லா தன்மைகளும் அதில் உண்டு அது எப்படி செய்யுது வாசனா பிரகாரம் சில சில விஷயங்களில் எங்கெங்க இருக்கலாம் கூட்டி பிரிக்கும் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து சேர்க்கறது அச்சாபிஷ்காரம் என்ன பண்ணுறான் எழுத்துக்கெல்லாம் தனித்தனியாக கிடக்கும் எந்த வாசகம் வேணுமோ அந்த வாசகத்துக்கு எல்லா எழு பொருத்தி வரிசைப்படுத்திடும் அப்படி சாமிர்த்து விடு அவனுக்கு அப்படி அச்சு போடும்போது அது வரிசை வாக்கியம் வரும் அப்படி போல் வாசனைகள் நிறைய இருக்கும் உள்ளத்தில் அதெல்லாம் சொப்பனத்தில் அது மனமானது சங்கல்பத்தோடு சேர்த்து பொறிக்கி ஒழுங்குபடுத்தும் அதனால தான் சும்மாவே உக்காந்துரு இருக்கும் பயந்து போகிற மாதிரிலாம் இருக்கும் வெளியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள பயப்பட வேண்டிய இருக்காது சொப்பனத்தில் பயப்பட வேண்டிய இருக்கும் சில விஷயங்களில் பற்றலாமல் இருக்கும் அங்கே பற்றிருக்கிற மாதிரி வரும் இங்கே முடத்தனமாக இருப்போம் அங்கே இருக்கலாம் இங்கே செல்வந்தனாக இருக்கலாம் அங்கே ஏழையாக இருக்கலாம் இங்கே நோயாளியாக இருக்கலாம் அங்கே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் குறைச்சலாக இருக்கலாம் இது உறுதிபரமான அப்படி நம்ம அனுபவம் சுரு விசார சகரத்தில் சொன்னார் அப்படி அதுபோல் இங்கேயும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் சில பேர்கள் சொப்பனமே வர்றதில்லைங்கிறாங்க அப்படி ஒருத்தர் கேட்டார் சேரத்தில் வர்றதில்லைங்கிற இரத்தமில்ல எல்லோரும் வர்றதுதான் அது தமோகனை மிஞ்சி இருக்கிறதுனால மறந்து போயிருது பெரும்பாலும் வெயில ஞாபகம் இருக்காது எல்லாருக்கும் அப்படித்தான் எல்லா சொப்பனங்களும் ஞாபகத்துக்கு வர்றதில்லை சில சில சப்பனங்கள் தான் வெளிச்சமாக வரும் சில மங்களாக வரும் சிலது வந்தது போல இருக்க மறந்துடும் சிலர் மறக்க மறக்காது ஞாபகம் மரணம் மண்ண மாதிரி இருக்கும் அது சின்ன வயசில் கண்ட சொப்பனும் இன்னும் கூட ஞாபகம் இருக்கு ஆனால் அநேக சப்பனங்கள் மறந்துடும் மறக்கிறது காரணம் என்னன்னா தமோகுணம் மிஞ்சி மறந்துடும் ரஜோகுணம் கொஞ்சம் மேலோங்கி இருந்தால் தமகுணம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் சத்துவன் மீதியாக இருந்தால் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படி சொப்பன பதார்த்தங்களில் நம்ம தெரிஞ்சிக்கணுன்னா மனசில் கொஞ்சம் விளக்கம் ஏற்படனா சத்துக்குணம் மேலும் இருக்கணும் அந்த காணம் சுத்தம் இருக்கிறது நல்லா தெரியும் மற்றவர்களுக்கெல்லாம் சொப்பனமே இல்லைங்கிற அளவுக்கு சிலவர்கள் இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் தெரியுது விளக்கமாக இல்லைங்க சில பேர் மறந்தே போச்சம்பாங்க அது எல்லாம் மருந்தும் போகிறது தான் மருந்து போகிறது நல்லது தான் இருந்தாலும் சொப்பனை ஆராய்ச்சி விரது மிக உயர்வு அது தேவைப்படுது இருக்கிறது கண்டிப்பா வந்து ஆராய்ச்சி தான் அந்த பிரகாசமும் கூட விருத்தியின் இரண்டாவது கூடுதல் குறைச்சாலும் தெரியும் மத்திய அரசு இருக்கிறவங்க சொப்பன உரிமையானால் கண்ணு கொசுற மாதிரி உயிர் அடிக்கும் அதே சொப்பனத்துல ராத்திரியில் படு தூங்குற மாதிரி இருட்டு விட்டுருவாங்கன்னா நமக்கு மங்களாவே தெரியும் மங்களாத் தெரியறதுக்கு காலம் என்னான்னா அந்த சமூகனை விறுத்தி அது வெளிச்சத்தை மங்களப்படுத்துது எதுபோல் சூரிய வெளிச்சம் ஒரே மாதிரி இருக்க கருப்பு கண்ணாடி வைங்க அந்த வெளிச்சம் மங்களாக தான் வரும் அது வெள்ளை வைங்க இவ்வளோ உள்ளபுலி வரும் சேப்பை அது கொஞ்சம் மங்களாக வரும் சேப்பாகவும் தெரியும் அப்போ இந்த கண்ணாடியும் கோலாற உடைய வெயிலும் கோலாறு அடிப்போல் விருத்திகளின் ஏற்றத்தாழ்வினால ஆத்ம பிரகாசமானது கூடுதலாகவும் குறைச்சா இருக்கணும்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கெல்லாம் விசாரம் பண்ணால் தான் முடியும் அதனால் சொப்பன ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னால் ஒரு சத்துக்குணம் மேலும் இருந்தால் தான் அது விளக்கம் தெரியும் தமோகுணக்காரங்க தெரியாது கொஞ்சம் கூட தெரியாது ச ரஜகுணம் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தவரை செய்யலாம் ஆக சொப்பனை திருஷ்டாக இருந்தால் நமக்கு ஒரு உண்மைஸ்வரூபத்தை அறிகிறத்துக்கு அது சகாயம் பண்ணுது அது மித்தியாத்த நிச்சயம் உண்டாகுது ஜாக்கிரத்த பிறகு அது மறந்துடணும் அதுபோல் இங்கே ஜாக்கிரமும் மித்தியை நிச்சயம் பண்ணுறதுக்கு அது ஒரு உதாரணமாக அண்ணன் கொடுத்துருக்கார் இப்போ பிரபஞ்சமானது மித்தியை என்ற நிச்சயம் வர்றதுக்கு அத்தனை திருஷ்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் கிளைஞ்சிலும் சொல்லப்பட்டிருக்கு சினிமா திரை காட்சிகள் இந்த நவீன காலத்தில் சரியான திருஷ்டாந்தான் சினிமா திரையில் திரை வந்தான காட்சய்ய தோட்டதும் அர்த்தம் வெறும் தோற்றம் இது தோற்றத்தை நான் தான் பார்க்கணும் என்ன வரணும் அது நினைச்சாலே வெறுப்பு வரணும் என்ன செய்யணுமா இது பொய் விடணுமா பாதிட்டு கலர் படம்னா வண்ண ஜாலம் கருப்படம்னா வெளிச்சமும் இருட்டும் பரிணாமம் வேற என்ன இருக்குது இல்லை இது சரி வேற ஆணை பெண்ணும் மற்ற ஊரோ நாசமோ அல்லது சாமி மாதிரியும் போகிற மாதிரியும் எதுவுமே கிடையாது வாசமாக எல்லாமே இல்லை இல்லாத ஒன்று தோற்றதுன்னு சொன்னா அப்படி ஒரு ஜாலம் அது விஞ்ஞானத்தினுடைய ஜாலம் அது இது மாயன் ஜாலம் அது மாயின் காரியமாக ஜாலம் மயா காரியம் தான் அதுதான் தனியாக வந்தவரை வந்ததுன்னு சொன்னா இதுதான் அது ஒண்ணு பெரிய வராது அது பார்க்கணும்னாலும் வெறுப்பாதா இருக்கும் அதே போல இது உதாரணம் இப்படி போல நாமர பரபட்சத்தை நீக்கி நீக்கி அபியாசம் பண்ண ஞானிகளுக்கு ஐட்டானதான் தெரியும்படி ஆரோக்கியம் தெரியாது காலல் தெரியாது ஆனா தண்ணி தெரியாது தண்ணி இல்ல ஆலிச்சியம் பண்ண கூட தண்ணி தெரிஞ்சாலும் கூட தான் இருக்கு அப்படி போல இந்த பிரபஞ்சத்தை நாமரூபம் இருக்கு மறைச்சிருக்கு நாமரூபத்தை நீக்கணும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதான் நீச்சி ஆசனம் போயிருக்கும் அப்படி நீக்கி நீக்கி பழக பழக அந்த அதிஷ்டானமாய பிரம்மந்தான் தோற்றமுடிய ஆரோக்கியமாக அரைஞ்சிடணும் இப்போ ஆரோக்கியத்தில் அழுத்தம் இருக்கிறதுனால அதிஷ்டானம் தெரியல அது தெரியாத காரணத்தினால சக்திபுஷ் உபத்தி இருக்கு காரணம் தான் நித்தியாதிபத்தி வரணும்னா அதிஷ்டான ஞானம் வந்தால்தான் மித்தியாதிபத்தி வரும் அதனால தான் சாஸ்திரங்கள்ல நித்தியாதனம் பண்ணுங்க பண்ணுங்கிறது பண்ணியாச்சு மன்னம் பண்ணியாச்சு மண்ணையான வேதானம் பிரபாகமனும் எப்போதும் பண்ணிக்கிட்டே இருக்கா அதுக்கு மனம் சமைச்சா பண்ணலாம் இல்லைன்னா ஓரளவுக்கு ஏன் வரும்போது அப்ப செஞ்சுக்கணும் உடனே இருக்கையெனில் தோற்ற பொரோ என்று சொல்ற சானந்தம் நாமரூபம் கிரியும் சேத்திக்கணும் அது உள்ளடக்கம் ஆனா சச்சிதானந்த நாமரூபந்தான் இந்த பிரபஞ்சம் என்று சொல்வது பிரபஞ்சம்னா ஐந்து பிரபஞ்சம் மேலான ஐந்து என்ன நாமரூபம் சச்சிதானந்தம் அது நாமரூபத்தை நீக்கி தச்சியானந்த கொள்ளணும் இதுதான் பாட்டில் சொல்லப்பட்டது அப்படி அபியாசம் பண்ணணும் அப்படி பண்ண பண்ண நாமரூபம் நீங்கும் போது மாயை நீங்கி போச்சு நடத்தணும் அப்படி சச்சி ஆனந்தை வெளிப்படும் அது வெளிப்பட்ட அதுதான் சசிதானந்த நிச்சயம் பழமாக இருக்கிறது நிச்சயம் பண்ணும்போது பிரம்மையை தோற்றணும் இது வெளியில் அகத்தியாக படித்தால் எந்த எண்ணங்கள் தோட்டினாலும் கூட இது ஆத்மஸ்வரூபத்தில் தோற்றக்கூடிய எண்ணங்களே தவிர வேறு கிடையாது ஆத்மா பிரகாசத்திலே தோற்றுகிறது இது எல்லோரும் கற்பிதம் அதனாலே இது பொருள் அல்ல பிறகு இதை கண்டுகொண்டிருக்கின்ற அதிஷ்டானமாகிய கூடசனே நிச்சயம் சத்தியம் அதேதான் பிரம்மா இருக்கிறது பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் அபேதம் உண்டு அது பாசமான அதிகாரியம் நாமத்தை ரூபத்தை நீக்கிட்ட முன்னா அதில் தன்மைகள் சச்சியான தன்மை அது அதிட்டான சேர்ந்தது நாமரும் ரொம்ப மாயை சேர்ந்தது மாயை நீக்கி ஐச்சானத்தை கொள்ளும் போது அகஷானத்தில் வந்துடும் எப்படி பஞ்சகோஷம் ஆபாசனுக்கும் ஐசானத்துக்கும் பாசமான காரணியமும் ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் பாசாம கருணியமும் கருணியமும் அப்படி போகல பிரபஞ்சத்து பிரம்மத்துக்கும் பாசாமதி உண்டு அதனால் இப்படியெல்லாம் அபேதம் பண்ணும்போது பிரம்மண்டு தான் எஞ்சி நிற்குது வேறு ஒன்றுமே கிடையாது அப்படி தோற்றுலையே அதான் மித்தியாத்வியம்னு போயிரு இப்படிப்பட்ட பேதபாதக அபேசாதக யுக்திகளாலே நான் சிந்திக்கணும் இப்படி மரணம்னு போயிருக்கு அப்படிப்பட்ட நிலையை தான் செய்த பிறகுதான் ஞானம் வரும் சுருமானந்தருடைய கிருபையினாலே அவர்களெல்லாம் அந்த காலம் சுத்தமுடையவர்களாகி அந்த விசாரம் பண்ணி ஞானம் அடைந்ததாக சொல்லப்படுது அவருடைய மகிழ்வு அப்படி இருந்தது அதனால் அவர்களெல்லாம் ஆடி பாடி மகிழ்கிறார்கள் நீங்கள் பாடுங்கள் மகிழுங்கள் என்று அந்த பாட்டில் விரிவாக சொல்கிறார் அதனால்தான் சச்சிதானந்தமாகிய தனது சுரூபத்தை தமக்கு அளித்த நமக்கு அளித்த பெருமையை பொழுது பாடுங்கள் உண்மையை உபதேசித்த சர்க்குருநாதனை பொழுது பாடுங்கள் ஏன் அப்படின்னு தூளாதி தேகாயமானத்தை நீக்கிய தன்மையை பொழுது பாடுங்கள் அபிமானத்தை போக்குறார் விசாரம் பண்ண வைத்து அபிமானத்தை போயிட்டார் யான் ஜீவன் என்கிற அபிமானத்தை நாசமாக்கிய பெருமையை புகழ்ந்து பாடிர் நான் ஜீவன் என்ற அபிமானம் போயிடுச்சு பாசமான கண்டித்தனால நான் கூடசன் கூடசனே பிரமே கோடசன் ஆக பிரமும் கோடசனும் ஒன்றியத்தான் பேராலே வேறுபாடு பாசமாக வேறுபாடு இல்லை கடகதமாக அதன் போல் என்றெல்லாம் நிச்சயம் பண்ணால் தான் அத்தியத ஞானம் வருமன்னு சொல்லப்படும் அவரோட்சமாக இப்போ பரோட்சமாக இருக்குது சாஸ்திர பிரமாணத்தினாலே பிரபு சத்தியம் பிரபஞ்சம் மித்தை என நிச்சயம் உண்டு இது பரோட்சம் பேர் பலந்த சத்த ஞானம் பரோட்சம் அனுபவத்தால் அகம்பரம் ஞானம் அவரோட்சத்தை ஒருவனார் சத்த ஞானம்னா நூல் அறிவு அதனால் அது ஆரம்பம் அது வேண்டியது அதே மாதிரி அனுபவத்து வர்றதுக்கு மீண்டும் விசாரம் பண்ணி ஞானம் அடையணும் அப்படி ஞானம் அடைந்தவர்கள்தான் இப்படி போடுறாங்கன்னு சொல்லப்படும் அதே தான் நெருக்கமாகவும் பூர்ணமாகவும் நீங்காதும் நிலை பெற்றதுமான ஆனந்த சுயம்பிரகாசுவரூபந்தான் நம்முடைய ஸ்வரூபம் பூலோகத்தின் அவதரித்து பூலோகத்தின் அவதரித்து அருள் செய்த தன்மையை பொழுது பாருங்கள்